வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் உற்பத்தி காண்டம் திரு அவதாரப்படலம் பற்பகல் இணையவாற்றால் படர்தலும் பின்னோர்வைகள் முற்படும் அயன்மால் வேள்வி முதலவன் திசை காப்பாளர் சொற்படு முனிவர் வாரோர் யாவரும் தொல்லை மேறு வெப்பினில் குழுமிச்சூரால் மிக மெலிந்து இறங்கி ஏந்தே யோகி போல் வைகினால் மெலிவினைப்படுத்தி யாம் போய் வேண்டலும் இறக்கமெய்தி மலைமகள் தன்னை வேட்டான் மைந்தனைத் தந்து நம்மை தலையளி புரியான் வாழாயிருப்பது என் இவரலும் நிகழும் இன்றியார்க்கும் ஓர் பெற்றுத்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளே நல்கும் சிவனையாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கது என்ற ஆயினும் அவன் தாழ் போற்றி அடையின் நன்கு அனைத்துமாகும் தீயனாகலும் ஈது திண்ணமாம் அதனால் இன்னும் காய்கதிர் மதில் சூழ்கின்ற கைலயங்கிரியின் முக்கன் நாயகற்கு இதனை கூற நாமலாம் போதும் என்றார் போதரை செய்த காலை பொன்னலர்கமலப்பு தேள் மேதகு பரமன் செய்கை வினவியே ஏகல் வேண்டும் தூதுவன் ஒருவன் தன்னை தூண்டி முன்னறிதும் என்றே ஊதை அம் கடவுள் தன்னை நோக்கி இது உரை கல்முற்றான் வடவரையதனில் மூன்று மான் குவடு எரிந்து ஒவ்வி உடல் சினவரவம் உட்க உததியில் உய்தமைந்த படர் மதிமிலைச்சும் சென்னிப் பண்ணவன் சேலை வெள்ளிக்கடிவரை நகரத்தி எய்திக் கண்டனை மீடி என்றான் பல் இதழ்வனசமேலோன் இணை என பகர நோன்றாள் வில்லுடை மதனவேளை விழித்து அடு கடவுள் முன்னம் செல்லுவது அரிது செல்லில் தீமையே பயக்கும் என்பால் கொல்லுவது அன்றிச் செய்கை உள்ளமும் வெறுவும் என்றான் கூற்றிது நிகழ்ந்த வேலை கோ கனகதத்து மேலோன் காற்றினு கனசை நோக்கி கம்பலை கொள்ளேல் யாண்டும் ஊற்றம் ஒடுவுளவல் செய்யும் ஒருவனை நீயே அன்றி வீற்றொரு தேவருண்டோ மேலிது புரிதர் கூற்றுழி உதவி செய்வோர் உலப்புறாத எவையும் ஈவோர் அற்றமில் தவத்தாறு சூற்றார் அமர் மற்றொரு பொருளும் பெஹார் வருத்தமும் ஓரார் ஆவியிற்றிடவரினும் என்னார் இனிதன மகிழ்வாரன்றே ஆதலின் எங்கற்கெல்லாம் ஆற்றிடும் உதவிக்காக கோதியால் ஐயை என்று புகழ்ச்சியால் இணைய பல்வேறு ஏதிடு பொருண்மை கூரை இசைந்தனன் எழுந்து தீயின் காதலன் விடை கொண்டு ஏகிக் வரையில் சென்றான் குன்றதன் புடையில் வீழும் குறைப்புனல் ஆற்றின் ஆடி மன்றலம் காமர்காவின் மலர் விவாரித்து ியாயசைந்து மெல்ல சினகரம் புகுதும் எல்லை நின்றதோ நந்தி காணூ உறப்பினன் நெடுது சீரி போற்பிறம்பொன்று பற்றிப் பொலன் முதல் கடையைப் போற்றி நிற்புறும் ஆணைவள்ளல் நெடுஞ்சின துரப்பலோடும் கற்பொழி எழிலி கான்ற கனையொலி கேட்ட பாம்பின் முற்படர்கின்ற காலோன் மொயம்பிலன் வெறு வீழ்ந்தா கொல்லென வீழ்வரும் உயிர்ப்பின் காவலன் எல்லை இலச்சமுடி இறங்கியே ஈழித் தொல்லையன் ஒரு கொடு தோன்றி நந்திதன் மல்லலம் கழல்களை வணங்கிக் கூறுவான் மாலையன் மகபதிவான் உள்ளோர் எல்லாம் ஆலமர் கடவுளை அடைதல் முன்னினி காலை அது அறிந்தனை கடிது செய்தனர் வினையினேன் கருத்திடும்மிடரு உடைக் கடவுள் ஆடலைக் குறிக்கரிது அஞ்சுவல் குறுகையின்றியான் மறுத்தனையர்த்தம் வருத்தம் கூரியே ஒருத்தனை விடுத்தனர் உடைய வன்மையால் ஆதலின் அடியனேன் அஞ்சி அஞ்சியே மேதகு தென்றியாய் மெல்ல வந்தனன் போதிட நினைந்திலன் உனக்கு மற்றியது பேதமை உணர்வினேன் பிழை பொருத்தி நீ தான் அவர் தொழவரு தகையில் சூரனால் நமதோருவையே வருத்துற்று ஒய்ந்தன ஆனது ஒன்று உணர்கிறேன் அறிவு மாழ்கினேன் ஏனைய தேவரும் இனைய நீரரே அரை தரு கணத்து அருளாதியாகிய இறைவனின் முனிவினுக்கு இறக்கு உற்றார் இலை சிறிய என் பொருட்டினால் சீற்றம் கோடியோ பொறைபுரிந்தருள் என போற்றி வேண்டினா ஆண்தகை நந்தியம் மடிகள் அவ்வழி மூன்று எழுதன் பெருமுனிவு தீர்ந்தியாம் ஈண்டு நின் உயிர் தனையும் நிற்கலை மீண்டனை போகென விடைத்தன் தேகினான் சீரிய நந்தியம் தேவனேவலும் மா அறுதனவனடி வணங்கி வல்லையின் நேரரு கையிலையின் நீங்கி ஈடு பொன் மேருவில் விண்ணவர் குழுவை மேவினான் மேவரு காலினான் விரிஞ்சன் மாயவன் பூவடிவந்தனை புரிந்து நந்திதன் காவலின் வன்மையும் நிகழ்ந்த காரியம் யாவதும் முறைப்படை எம்பினான ரோ காற்று உரை வினவியே கமலக்கண்ணனும் நாள் திசை முகத்தனும் நாகர் செம்மலும் சாத்தரும் துன்பினர் தம்மில் ஓர் திடா தோற்றமுடையினே என செப்பல் மேயினார் எந்தை தன் செய்கை தேர்ந்து ஏகு நீ என விந்திரல் மருத்தனை விடுத்தும் ஆங்கவன் நந்திதன் நடுக்கம் உற்று இவன் வந்தன கையிலே யாமெல்லாம் இனி ஏகியே ஈசன் தன்முனம் உன்னரும் காலமொடு உற்றணம் குறை பண்ணுதல் துணிவு என பலரும் கூறினர் இவ்வகை அவரெல்லாம் ஈசைந்து செம்பொனின் மெய்வரை நீங்கியே வெள்ளி வெப்பினில் தெய்வதக் கோயின் முன் சென்று நந்தியை அவ்விடை தொழுது இவை அறைதல் மேயினார் நந்தி அம் தேவு கேள் நாங்கள் பால் துன்பெலாம் சிந்தை செய்தெழுதிய தேவதேவர்க்கு யாம் வந்தவாறு ஓதியே வல்லை நீ எமை அவன் உருந்துறக் காட்டியனா முகமனோடு செய்தார் மற்ற இவாறு உரை செய்யும் வானவத் தொகையினை நிறாள் என்று அவன் நிறுவியே உரையுள் போய் கற்றைவார் சடைமுடிக் கண்ணுதல் கடவுள்தன் பொத்தடன் தாள்களைத் தொழுதனன் புகழுவான் அண்ணலே உன் பொன்னடிகளைக் காணிய விண்ணுளோர் யாவரும் வேந்தன் மால் அயனொடு நண்ணினார் என்றலும் நந்தியை தெரிகுரையித் தண்ணிலா வேணியான் தருதி என்று அருள் செய்தான் அருள் புரிந்து இடுதலும் ஆதியம் பண்ணவன் திருமலத்தாள்களை சென்னையில் சூடியே விரைவுடன் மீண்டும் உரா வேதன் மாலாதி ஆம் சுரேலாம் வம் என தூயவன் கூவினான் கூவியே அருடலும் கொண்டல் பேர் ஒலியினால் தாவிலா மகிழ்வுறும் சாதகத்தன்மையாய் பூவின் நாயகன் முதல் புகழும் வானவரெல்லாம் தேவதேவன் முனம் செல்லுதல் மேயினார் அம்மையோர் பங்குற அரியணைக் கண்ணுறும் எம்மையாளிறைவன் முன் எய்தியே ஆங்கவன் செம்மை சேர்த்தாள்களை சென்னியால் தாழ்ந்து எழி பொய்மை தீரன்பினால் இணையவா போற்றுவார் நோக்கினும் நுழைகிலை நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலை மதிப்ப ஒண்கிலை நீ கரும் நிலைமையின் நிற்றியந்தை நீ ஆகியமாயமீதரிகிலே மரோ ஆக்கியமாயம் ஈதரிகிலேமரோ இருமையும் ஒருமையும் இரண்டும் ஒன்றிய ஒருமையும் அன்று என குலகம் யாவையும் பெருமை இயற்றிய பெருமனின் செயல் கருமரை ஆனவோ மரிதற்பாலவோ உருவடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே பரவிய நீ பறித்து நிற்பது பிறவிய உயிர்க்கெலாம் வீடு தந்திடும் கருணை எதேயலால் கருமம் மாவதே அவ்வுயிர் யாவும் இன் அருளிலா வழிச் செய்வினை புரிகில சிறிதும் மாதலால் வெவ்விய நயப்பொடுவிருப்பிலாதனி எவ்வகையோ உலகு ஏற்றும் தன்மையே முன்னதின் முன்னென மொழிதுமே எனில் பின்னதின் பின்னுமா பேச நிற்றியால் அன்னவையே எனில் ஒழிந்ததல்லையோ யாம் ஏற்றுகின்றதே புல்லிய புறம் பிடித்ததும் காமனை ஒல் உனக்குச் சீர்த்தியோ எல்லையில் விதிமுதல் இணைத்தும் ஈண்டு நின் நல்லருளானையே நடாத்தும் என்கையார் எங்களை முன்னரே இயல்பின் ஈந்தனை எங்களை இவ்வரசியற்றுவித்தனை எங்களோடு ஒருவனென்றிருத்தினின் செயல் எங்களின் அறிவரிதென்று போற்றினார அவ்வகை அமரரெல்லாம் அன்பு செய்து ஏத்தும் எல்லை மைவருமிடற்று புத்தேள் மற்ற வருவதி நோவூரல் நுணங்கினேர் நுங்கட்கு இன்னே எவ்வரம் எனினும் ஈதும் வேண்டியது இசைத்தேர் என்றான் என்றலும் அமரர் சொல்வார் யாமெல்லாம் இந்நாள் காறும் ஒன்று ஒருவரம் வேண்டு உற்றாமதனியில் முறைக்கும் அன்றே மும்மையின் உயிர்கள் பெற்ற முகிழ் முலைக்கண்ணியாகும் அம்மையை மணந்த தன்மையாங்கவள் இடமாயீங்கோர் செம்மலை அளித்தற்கன்றே தீ வினை கடற்பட்டுள்ள எம்மை ஆளுவதற்கேது காட்டிய அல்ல ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்கை என்றார் வந்திக்கு மலரோனாதிவான் அவர் உரைத்தல் புந்திக்குள்ளிடர் செய்ய புதல்வனைத் தருதும் என்ன அந்திக்கு நிகர்மையண்ணல் அருள் புரிந்து அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லைத் திருமுகமாறும் கொண்ட நிற்பொறும் அமரர் யாரும் நெஞ்சு துண்ணென நீடும் அற்புத நீரராகி அருள்முறை உன்னிப் போற்ற சிற்பரன் தான் கொண்டு உள்ள திருமுகம் ஆறுதன்னில் பொற்பொருள் உதல் கண்தோறும் புலிங்கம் ஒன்று ஒன்று தந்தான் ஆவதோர்காலை ஈசன் அருமுகன் உதற்கண் மாட்டே மூவிறு பொறிகள் தோன்றி முளறியான் முதலா உள்ளோர் ஏவரும் அணுகள் செல்லா எல்லை தீர்வெம்மைத்தாகி பூவுலகண்டமுற்றும் பராவந்தே மாதண்டம் குலவுநேமி வாழ்வளை வயிறவொள்வாள் கோதண்டம் பறித்தோன் வேதாக் குறித்து சோதி வேதண்டம் பரவிற்று என்ன மேதினி சூழ்ந்து விண் போய் மூதண்டம் காரும் சென்ற முதல்வன் கண்ணுதலில் செந்தி மங்கையோர் பங்குடை வள்ளல் ஏந்திய செங்கனல் ஊழியச் செறிவதாமென அங்கவன் விழிபொழி அனலம் யாவையும் எங்குளவுலகமும் ஈண்டலுற்றவே ஆங்கனம் தழல் எழ அகிலம் முற்றுமாய் ஓங்கிய கால்களும் உலையூற்று ஓய்ந்தன வாங்கிய திரைக்கடல் வறந்தது தீங்கனல் வடவையும் செருக்கு நீங்கிற்றாள் பக்கண பாரகம் பதலை முற்றுர நெக்கன பணிகள் மீனழித்து நீங்கிய திக்கயமரற்றியே தியக்கமுற்றன தொக்கன உயிர்த்தொகை துளக்கம் புற்றவே காரணம் எல்லவன் கண்ணில் கான்ற தீ பேரருள் புரிந்திடப் பிறந்த பான்மையால் ஓர் உயிர்த்தனையும் ஒழிவு செய்தில ஆரையும் எவற்றையும் அச்சம் செய்தவே அன்னதன் வெம்மை கண்டு அமலன் பாங்கு உரை கண்ணியும் வியர்த்தனுள் கலங்கியே எழி பொன்னடி நூபுரம் புலம்பித்தாக்குற தன்னது ஓர் உரையுளை சார ஓடினாள் குண்டகநாதியாமுன்னர் நின்றுள அண்டர்கள் யாரும் அவ்வழல் கண்டஞ்சியே பிண்டனர் தலை தலை வெருவி ஓடினார் பண்டெழுவிடத்தினால் பட்ட பான்மை போல் பண்டு எழுவிடத்தினால் பட்ட பான்மை போல் தீங்க நலர்கலும் செம்பன் கோயிலின் யா யாங்கனுமாகியேறிந்த பண்ணவர் வீங்கிய உயிர்பொடு மீண்டும் எந்தை தன் பாங்கரில் வந்தனர் பரியும் நெஞ்சினார் வலைத்தலைமான வன்னி சூழ்ந்துழித்தலைத்தலை எரிந்துளோர் தம்மின் மேல்குரா நலத்தகு கண்ணுதல் நாதச் சேர்ந்தனர் கலத்தலையகன்றிடா காகம் போலவே தோற்றிய நுதல் சூழ்வினுக்கு ஆற்றலராகியே அடைந்தவானவர் நாத்தடம்புய ஞான நாயகர் போற்றி செய்தினை என புகழ்வதாயின வெம் திரல் அவுணரை வீட்டுதற்கு ஒரு மைந்தனை அருள்கை என வந்து வேண்டினேன் அந்த மெல்லழலை நீ அருடல் செய்தனை எந்த ஏய்ங்கனம் யாங்கள்வதே பங்குரை உமையவள் பாணியின் வருகங்கைய உலகமும் கலந்ததாம் என இங்கு நின்னுதல் விழி இருந்து நீங்கிய பொங்கு அழல் எங்கனும் பொள்ளென்று ஈண்டிய கற்றயம் சுடர் பொழிக் கனல்களின் தொகை சுற்றிய உலகமும் துவன்றல் உற்றவால் மற்றொரு கணத்தவை மாற்றிடாயனின் உற்று உயிர்த்தொகையையும் முடிவு செய்யுமாள் விஞ்சிய பேரழல் வெம்மையாற்றலா தம்சினம் எரிந்த யாம் நின் இரு செஞ்சரணந்தனம் தெரியின் நீயலால் தஞ்சம் உளது கொல் எம்மைத் தாங்கவே மலக்குறு மனத்தினேம் வருத்தமுற்றவும் உலக்குற நீக்கு நீ ஒல்லை எம்மிடை அலக்கணையற்றி ஆயினன்னதை விலக்குறு நீரினார் வேறியாவரே பணிமிசை நிலனும் வானமும் இறை இறைமுடிக்கின்ற வெவ்வேறியை நீக்கிய பிறை முடிக்கொண்டிடு பெருமயம் முடே குரை முடித்தருளென கூறி வேண்டினா அஞ்சலின் அவர் புகழ் அண்ணல் ஆதியோர் அஞ்சலி செய்தீவை வேண்டலும் அஞ்சலிலம் சடையணிந்த நாயக நஞ்சலிர் என்று கையமைத்துக் கூறினான் பொன்மலை வில்லினான் புதிதின் வந்திடு தன்முகம் ஐந்தையும் கறந்து தாவில் சீர் நன்முகம் ஒன்று நண்ணி அத்துணை தொன்மையின் இயற்கையாய்த் தோன்றி வைகினான் தன்னருள் நிலைமையால் சண்முகத்தீடே நல்முதல் விழிகளின் நல்கு தீப்பொரியின் நிலவரைப்பு வா நீண்டலுற்றவை முன்னுற வரும் வகை முதல்வன் முன்னினான் அந்தியம் பெருநிறத்து அமலன் அவ்வகை சிந்தை கொண்டு இடுவழிச் செறிந்த பேரழகன் முந்தையின் மூ இரண்டவாய் வந்து முன் குறுகளும் மகிழ்ந்து நோக்கினான் ஆதகு காலையில் அமர்தங்களுள் ஓதகு செயலிலா உலவைத் தேவையும் முகத்தை நோக்குராதகு கருணையால் விமலன் கூருவா நீங்கள் இச்சுடர்களை நெறியில் தாங்கியே வீங்கு நீர் கங்கையில் விடுத்தவை ஆங்கு அவள் சரவணம் அமர உய்குமாள் இங்கு இருந்தும் பணியன்று எம்பினா உண்ட தாழ்்குழகன் இவ்வகை சாற்றியதும் உணர்தலும் தாழ்ந்து மும்முறை போற்றினர் நடுங்கினர் புலம்பு நெஞ்சினர் காற்றொடு கனல் இவை கழறல் மேயினார் ஒரு நொடியளவையின் உலகம் யாவுமாய்ப் பெருகிய இத்தழல் பெருமனின் திருவருள் நிலைமையால் சிறுகிற்று அரிது அரிது அடியரே மாற்றலாகுமா ஈற்றினையே உலகினுக்கு இழைக்கு நின்றனே தோற்றிய கனலினைச் சுமத்தற்கு ஓர்க்கணும் ஆற்றலை உடையரோ அவனி கேள்வனும் நா திசைமுகமுடைந்தளினத்தேவுமே பண்டு எழுவிடத்தினில் பரந்த தீச்சுடர் கண்டலும் நின்றில் அம் கவல் உற்று ஓடினும் அண்டவும் விருகுதும் அவற்றை யாந்தலைக் கொண்டனும் ஏகுதல் கூடல் பாலதோ அப்பெரும் கலலினே அடைதற்கு உண்ணினும் வெப்புகூறும் எமது உளம்பியர்க்கும் யாக்கையும் எப்பரிசு ஏந்து வம்யாங்கள் என்றலும் துப்பு உரள் படர் சடைப்பகவன் சொல்லுவான் ஒன்று ஒரு நொடியினின் உலகம் முற்றுமாய் தொன்றிய இச்சுடர் சுமந்து கங்கையில் சென்றிடனுங்கள் பால் திண்மை எய்துக என்றலும் நன்று என இசைந்து போற்றினார் மற்றது தெரிதலும் மாலயன் முதல் சொற்றிடும் அமரர்கள் துளக்கம் நீங்குறா இப்பது கொல்லமது உற்றத ஒரு வகையை உடலம் விம்மினார் ஆங்கனம் அவர் தமையாதி நோக்கி தீங்கனல் சரவணம் செறிந்து ஓர் செம்மலாய் ஓங்கு புசூர் கிளைக்கு ஒழிவு செய்யுமாள் இங்கு இனி யாவரும் இரையவன் இனையென ஈயம்புந்தனம் குறையிலம் இனி எனக் கூறி கஞ்சம் மேல் உரைபவனாதியாம் உம்பர் அன்னவன் வரைக்கழல் அங்கண் நீங்கினார் முன் உரமாறுதன் முதல்வன் தாள்களை வன்னியம் தேவோடு வணங்கியே எழி அன்னவன் அருளினா சுடர்களாரையும் சென்னியின் மேல் கொடு சேரல் மேயினான் அரண் ஒரு கடி நகர் அதனை தீர்ந்து ஓராய் ஏறி கேழு சுடர் முடி ஏந்தி மாறுதன் வருதலும் அயன் முதல் வானுலோரெல்லாம் கருதரும் மகிழ்வொடு கண்டு கூறுவார் செந்தழல் மேனியன் தீயின் வண்ணமா தந்தனன் குமரனை தனாது கண்ணிலான் உயிந்திடையாமெலாம் உலகின் முன்னரே வந்திடும் வீரனாம் மதலை மாணவே தொன் நிலையாம் இன்னமும் சில்பகல் இருத்தலால் அரன் தன் நிகர் திருமகன் சரவணத்திடை மண்ணு புழவியாய் வளர நல்கினான் போற்றலர் புறமடு புனித நாயக நாற்றெடுசைகைகள் அருளின் நீர்மையால் ஏற்றது ஓர் சான்று இவன் சாற்றரும் கருணையில் தலைமையானதே வைலைம்பி இரவுணர்கள் புலம்பும் குறை நன்றிவன் முடிந்தது நாம் உம்மத்தடம் சென்றிடுவோம் எனச் செப்பினரோ உருப்பமதாகிய ஒளிரும் தரிப்பது ஓர் மருத்துவன் தம்முன் சென்றிட திருப்பையில் மான் தேவர் வெள்ளியம் பருப்பதம் உருவியே படதல் மேயினார் இரத்தலும் கண்ணலொன்றெறியின் தீஞ்சுடர் பொறுத்திடல் அரிதனப் புலம்பிக்கலினோன் மறு தவிப்பிறை முடிவரதன் ஆணையால் திறற்படுவன் நிதன் சென்னி சேர்த்தினா சேர்த்தலும் ஒரு பதம் தீயின் பண்ணவன் தேர்த்துடல் புழுங்குரமெளிவில் தாங்கியே தேர்த்தொரு பதமிடப் பெறாது போய் ஆர்த்திடு கங்கையின் நகத்து ஊர் சுடற் பண்ணவன் கொடுவன் துவைத்திடும் ஆர் சுடற் தொகுதி வந்தடைய முயல் ஊர் சுடச் சிவந்த கண் ஒருவன் துப்பு உரள் வார் சடைக்கறந்து என வறந்த கங்கை நீ அறநருள் முறையினை அறிந்து கங்கை தன் சிறமி செய்யேந்தியே சென்றுவோர் கண்ணலில் சரவணம் எனும் ஆயிடை தடில் சேர்த்தனள் ஆவையின் காரும் வந்து அரியன் முதல் தேவர்கள் உபகையால் தெரிந்து சூழ்ந்தனர் மே வர அணியதாம் விளைவு நாடியே காவல்கொள் நிறப்பூடை காதலோர் என ஆரணன் மின்னகம் அச்சுதன் புவிவாரணன் முதலிய மரர்கள் எியே ஷீரணி சரவணம் சேர்ந்து போற்றின கங்கையும் வல்கப்புக்கடும் கனல் கடவுள் சோதி அங்கு இரு மூன்று முன்னர் அம்மைவாழ் இமையச்சாரல் தங்கிய கமலம் பூத்த சரவணம் புகலும் முக்கன் புங்கவன் அருளால் போன்றது வருத்தல் இன்றி விண்ணிடையிழிந்த காலின் மேவரு கனலில் தோன்றும் வண்ணவன் கமலம் செய்ய முளறியை மாறதாக தன்னழியோடு நல்கி தரித்தனச் சரவணப் பேர் கண்ணகன் பொய்கை ஈசன் கற்றழல் மிசை கொண்டே ஆகி அனாதியாய்ப் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதிப்பிழம்பது ஓர் மேனியாக கருணை கூர் முகங்களாறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து உதித்தன திருமுருகன் வந்து உதித்தனன் உலகம் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய தோன்றல் வந்திடலும் விண்பால் துந்துபிக் கரங்கள் உற்ற ஆன்ற தொல் மறைகளெல்லாம் ஆர்த்தன மாலும் வா திகழ்மகத்தின் தேவும் முனிவரும் மலர்கள் தூவி ஏந்தியமை அருளுக என்றே ஏத்தீசெய்யெடுத்து ஏவத்தம் பாலுமின்றி எல்லை தீரமலருக்கு உள்ளாய் வந்ததென்ன பூயியல் சரவணத்தன் பொய்கையில் வைகுமையனாவிகள் அருளும் ஆற்றால் அறுமுகம் கொண்டான் அன்றே மல்லலம் புவனத்து உள்ள மண்ணுயிர்கணங்களுக்கெல்லாம் கொல்லையின் மகிழ்ச்சியை இது உவகையின் குறிப்புண்டான தொல்லையின் அவனன்னாவும் சூரனே முதலாவுள்ள எல்ல வர்த்தமக்குமாயும் இரு குறிப்பு உற்ற மறைகளின் முடிவால் வாக்கான் மனத்தினால் அள கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமல மூர்த்தி அருமுக உருவாய்த்தோன்றி அருளொடு சரவணத்தின் வெரிகமழ்கமல போதின் வீற்றிருந்து அருளினா பாங்குரு தருச்சூழ்காலா பஹ்ரழைச் சினை மென் கொம்பர் நீங்கரப்புடை போய்வானின் நிரந்தர பந்தராக தூங்கிய பழனும் காயும் துணர்களும் மகத்துட்டு நடுவொய அணி நிழல் அமர்ந்த முடி போராது அசையும் நாகர் முதிய கால் பலகை வையம் தொடர்கரை மரணே வானம் தூங்கு பன்னானம் தென்னீர் தடமலர் பாயலாகச் சரவண மஞ்ச அடை தருமைந்தன் மென் கால அசைப்ப வீற்றிருந்தான் என்றே என் பெருநாகர் சேடன் ஏந்து எழில் அரிமானாக தன் பொலி புனல் பூம் பொய்கை தவிசு உருவாக நாள் போல் விண்படற் விதானமாக வேலையம் தலைவன் காலை ஒன் பகல் ஆடிக்காட்ட உமை மகன் அம் கண் ஊற்றான் தரணையின் நடுவன் வைகும் சரவணை தண்ணில் விரை செரிக் கமலப்போதில் விற்று இருந்தருளும் செவ்வள் பெருவடிவு அமைந்த மாயன் பிறங்கிய மனத்தின் தண்ணியன் எரி சுடர் விளக்கத்து உச்சி இருந்திடும் நீசன் போன்றா பெருந்தரை நடுவனாகி பிறங்கிய சரவணத்தில் தனி இருந்தனிக்கமலம் ஒன்றில் குமரவேல் இருந்த பான்மை திருந்து நல் அண்ட புத்தேள் சிந்தையாம் புண்டரீக புறம் தனி விரும்பி த அதை வைகிய இயற்கை போலும் பாசிலை பரவி துள்ளிப்படுவன உடுவைப்பாக வீசு செய்வலம் காராக வேறு சூழ்கமலமெல்லாம் மாசறு பகலோராக அவற்றிடை மலர்ந்த கஞ்சம் தேசுடை ரவியாகச் சிவன் என ூற்ற மாலையல் எழிலிமேலோன் வானவர் ஏனோர் யாரும் பாலுரமரனும் மாவும் பரபையும் பிறவும் சூழ ஏலுரு குமரன் கஞ்சத்து இருந்தது பரமநாதிக் காலையில் உயிர்கள் நல்கிக் கமலமேலிருத்தல் போலும் சலம் கிளர்தரங்கத்தைவச் சரவணக் கமலப்போதில் நலம் கிளர் குமரன் சேர்தல் நான் முகச்சிறை மேல் வீட்டி புலம் கிளர் உயிர்கள் நல்கப் பொருந்து நல்பகலின் முன்னர் இலங்குமப்பீடத்து ஏறிய இயற்கை போலும் முண்டகம் ஒன்றில் வைகும் முருகனில் சுற்றிச் செம் கேழ்வண்டு உளர் கமலக்காடு வான் புனல் தடத்தின் நிற்றண்டர்கள் முதல்வ ஓர்பால் அன்று எம் எல்லா பீடம் கொண்டு அருள் முறையின் என்று நோற்றிடும் கொள்கைத்து அன்றே அணங்கு செய்தோற்றத்து பின்னவி சுடற்குமர சூழ மணம் கிழற்மலக்காடு மலர்ந்தன அவனைச் சேர்வான் தனம் கிழு புனலில் புக்குத்தவனன் மேல் நாட்டம் சேர்த்தி நுணங்கிடை மடவார் பல்லோர் நோற்று அவன் போலும் ஒன்னகை உயிர்க்கும் சங்கம் ஒரு சில கமலம் வைகத் தன்னுறு நரவைப் பஹ்ராட்டாமரை சூழ்தல் அண்ணலம் பொ தற்சேர் அருமுகப் பிள்ளை துய்ப்பும் சங்கும் சூழையிட்டது போலும் அன்றே ஆரமும் வசனத்தோடும் அணி சேரும் வேரியும் தன் தேனும் முறைமுறை வீசிக்கையால் சேரவே கொண்டு குய்த்தல் வாரியம் தடாக அன்பால் வண்ணம் போலும் பங்கையச் செம்மல் போது பதனழிந்து அவிழ்ந்து பாங்கர் அங்குள இலைமேல் வீழ அவை புறத்து அசையும் நீர்மை சங்கரன் குமரச் சூழச் சரவணம் பசும்பூந்தில் துங்கநல் விளக்கம் மாட்டி திரைக்கையால் சுலவல் போலும் காசுரள் பதுமப்போது களாசியதாக அசடை கவிகையாக பலனனை விளக்கமாக வீசிகள் கவரியாக முழற்று புள்ளியமதாக மாசறு பொய்கையில் சேக்கு வளம்பட ஒழுகிற்று அன்றே அழல் நிவந்தன்ன கஞ்சத்தகல் தடத்திரைகள் நாப்பண் ஒழிபடராது சூழ்போந்துலவுவதானை நீராள் பிழுமிய குமரன் பொய்கை வெளியுறா தமறிட்ட எழினிகள் புடையே கால் எரிதலின் இரட்டல் போலும் கொன் சேவலாகும் எகினம் ஒரு கோடீசன் தன் குமரச் சூழத் தடத்தினில் முழற்றல் எந்தை பொன் பிறழ் பதுமன் செய்கை புரியும் நாள் ஊர்த்தியாவல் என் புடை இருத்தி என்றே தமித்தமித்தல் போலும் வளம் செறி இணைய பாலால்வான் சரவணமாம் பொய்கை தளம் செறி பதுமம் ஒன்றில் சராசரம் யாவும் காப்பான் உளம் செரி கருணே எய்தி ஒப்புலா குமரமூர்த்தி இளம் சிறு மதலை போல இனிது வீட்டிருந்தான் மன்னோ திகை கங்கை தன்னில் திகழ் சரவணத்தில் வந்த மூர்த்திகைக்குழவியே போல் முதற்புரியாடல் நோக்கி ஆர்த்திகையுறாத உள்ள தறிமுதல் அமரர் யாரும் கார்த்திகை தெரிவை மாற விழித்தவை கழறலுற்றா ஆ சாற்றாறும் சரவணத்தில் சண்முகத்து ஒருவனாகி வீற்றிருந்து அருளுகின்ற விமலனோர் குழவி போல தோற்றினன் அவனுக்கு உங்கள் துணைமுலை அமுதம் ஊட்டி போற்றுதிர்னாளும் என்ன நன்றி என புகன்று வந்தார் மறு அருமாறலாகும் ஆதர் மூ இருவர் தாமும் நிறைத்தரு சரவணத்தின் நிமலனை அடைந்து போற்ற உருணர்கள் தமக்கு வேண்டிற்று உதவு ஓனாதலே அறுமுக ஒருவன் வேராய் அறுசிறார் உருவம் கொண்ட ஆறுருவாதலோடும் அருவரும் மகிழ்ந்து வேறு வேறு தாம் எடுத்து தத்தம் வியத்தகு துணைமென் கொங்கை ஊறு பால் அமுதம் அன்னோர்குதவலும் உருவல் செய்து மாறிலாருளாலாற்ற வருந்தினன் போல பாலமுதம் உண்டா உண்ட பின்னருவராகும் ஒரு பெரு முதல்வன் தன்னை தன் தழைப் பொதலும் தீபத் தன்னிழல் பொய்கை தன்னில் வண்டு அயில் உராத கஞ்ச மாமலர் பள்ளி சேர்த்தி கண் துயில் சேவித்து ஏத்தக் கருணையால் இணைய செய்வான் துயில ஓர் உருவம் குஞ்சித்தும் என எழுந்து மென்சொல் பயிலவோல் உருவம் ஆய் தன் பயோதரம் பவளவாய் வைத்து அயிலவோர் உருவம் நக்கு ஆங்கு அமரவோர் உருவமாடல் இயலவோர் உருவம் வாழாயிறங்க ஓர் உருவம் செய்தான் ஓர்வுரு தவழ மெல்ல தளர்ந்து செல்ல ஓர்வுரு நிற்றல் செல்லாது ஒய் என எழுந்து வீழ ஓர்வொரு இருக்கப் பொய்கை ஓர் ஒரு உழக்கிச் சூழ ஓர் ஒரு தாய்கண் வைக புரிதலுற்றான் ஆடவோர் உருவம் செங்கை அறையவோர் உருவம் நின்று பாடவோர் உருவம் நாடி பார்க்கவோர் உருவம் ஆங்கண் ஓடவோர் உருவம் ஓர்பால் ஒழிக்கவோர் உருவம் யாண்டும் தேடவோர் உருவமாகச் சிவன் மகன் புரிதல் இத்திறம் இரு மூன்று ஆனையாக்கையும் கணமது ஒன்றில் பத்து நூறு ஆய பேதப்படும் வகைப்பரமாய் நின்ற உத்தம குமரன் தான் எவ்வுயிர் தோறும் ஆடலே போல் பித்தக விளையாட்டு இன்ன மாயையால் விரைந்து செய்தான் சிற்பரன் ஆகி வந்த செய்யவேளாடல் தன்மை பல பல திறமும் நாடி பங்கையத்து அயனும்மாலும் மகத்தின் தேவும் முனிவரும் சுரரும் யாரும் அற்புத மகிழ்ச்சி கொண்டு அங்கு இன்னவாறு அரைதல் உற்ற சே இவன் ஒருவனே பல் சிறார் உருக்கொண்டு நம்முன் ஏ என்னும் அளவை தன்னில் எண்ணில் பேதத்தனாகும் ஆயினி குமரன் ஆடல் அறிவரிதியமர்க்கும் எல்லா மாயமும் இயற்ற வல்லன் வரம்பில அறிவன் மாதூ கைப்பயில் போல காட்டிய கடவுள் செய்யும் பெரு மாயைப் போல யாவரும் புரிதல் தேற்றார் செப்பி என் வேரியாமும் செய்தது ஒன்று இல்லை என்னான் ஒப்பு அறுபறனேயாம் என்று உரை செய்து தொழுது நின்றார் அழல் எனும் மீனவர்க்கத்து அறுவரும் குமர நாடல் முழுவதும் நோக்கி நோக்கி முதிரும் அற்புத நீ குழவிகள் என்றே உள்ளம் கோடல் விட்டு அகலாது அஞ்சி வழிபடுகோரில் போற்றினர் மனம் கொள்ளன்பால் அம்புயம் உரழும் செங்கே அறுமுகம் படைத்த கோல நம்பிதன் தன் வரவு தன்னை நவீனம் இனிமேலம் கண் எம்பெரு முதல்வி தன் பால் இலக்கத்து ஒன்பதிமர் செவ்வேள் தம்பியராகி வந்த தன்மையே விளம்பல் புத்திரா